ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் மகாபாரதத்திலிருந்து கண் சம்பந்தமான அனைத்து நோய்களையும் போக்கும் ஒரு ஸ்தோத்திரத்தை பார்த்து உள்ள சரித்திரத்தையும் பார்த்துன்னு வரும் குரு பூர்ணிமா ஒட்டி நாம் குருவனுடைய பெருமையையும் பார்த்துன்னு வரும் குரு என்பவர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறார் தாய் தந்தை அப்படின்னு இரண்டு பேராக இருந்து வளர்த்து குரு என்கிற ஒரே தாய் தந்தையரிடம் நாம் போகிறோம் நம்மை கொண்டு வடுகிறார் அந்த குரு சொல்வதை அப்படியே நாம் கேட்கணும் அதுதான் நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் முதல்ல ஆச்சாரியனிடத்திலே போய் நமஸ்காரம் செய்து ஆரம்பிக்கிறோம் குருவனிடத்திலே சொல்லி ஆரம்பிக்கிறோம் கல்யாண பத்திரிக்கை போட்டாலும் சரி எந்த பத்திரிகைன்னு போட்டாலும் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ ஆச்சாரியுடைய அனுகிரகத்துடனும் அப்படின்னு போடுறோம் பத்திரிக்கையில் ஏன்னா ஆச்சாரியனுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம் பழைய நாளில் கல்யாண பத்திரிக்கை போட்டால் அதில் ஆச்சாரியனுடைய பெயர் இருப்பான்னு இருக்கான்னு பார்ப்பா ஆச்சாரியனுடைய பெயர் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் சம்பந்தமே பண்ணவாட்டா அப்படி பழைய நாளில் உண்டு இவர்களுக்கு என்ன ஆச்சாரியன்னு பார்க்கறது ஆச்சாரியாருடைய அனுகிரகத்துடன் அப்படின்னு எந்த இருக்கோ எந்த குடும்பத்தில் வழக்கத்தில் இருக்கோ அந்த குடும்பத்திலே தான் சம்பந்தம் பண்ணுறது அப்படின்னு இருந்தது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர் ஆச்சாரியன் நாம் எது செய்தாலும் ஆச்சாரியனிடத்திலே போய் முதல்ல சொல்லி விஜாபித்து அவர்களுடைய பிரசாதத்தோடு நாம் ஆரம்பிக்கணும் நம்முடைய காரியங்களே அதே எந்த நாளிலும் ஆச்சாரியனை மறக்கவே கூடாது குருவை நாம் மறக்கவே கூடாது நாம் நாலு ஐந்து ஆசிரியர்கள்ட்ட படிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அத்தனை ஆசிரியர்களும் சமமானவர்களாக பார்க்கணும் முதல்ல ஆரம்ப கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடியதான ஆசிரியர்லேருந்து ஆரம்பித்து நாம் மேல் படிப்பு படிக்கக்கூடியதான ஆசிரியர் வரையிலும் அனைவருமே நம்முடைய வாழ்க்கையில் சமமானவர்கள்தான் அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஆசிரியரை குறைவாக நினைக்கிறதோ அல்லது அவரை பற்றி குறைவாக பேசுவதோ மிக மிக தவறு அவனுக்கு நரக்கம்தான் கிடைக்கும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது மேலும் அதற்கு பரிகாரமே கிடையாது நிஷ்கிருதி கிடையாதுன்னு பேர் நமக்கு படிப்பை சொல்லி கொடுத்த நாம் அவருக்கு கடன்பட்டிருக்கோம் கிருத்தக்னேன் ஆஸ்தி நிஷ்கிருதிகி அப்படின்னு நன்றி மறந்தவனாக போயிடுவோம் நம்முடைய வாழ்க்கையில் குருவை மறந்தால் நன்றி மறந்தவன் அவனுக்கு நரக்கம்தான் கிடைக்குங்கிறது ஒன்றும் அவர் சொல்லி கொடுத்த வித்தியானது அவருக்கு பயன்படவே பயன்படாது அவன் வாழ்க்கையில் அவனுக்கு உபயோகம் இல்லாமல் போயிடும் அல்லது அந்த வித்தியை அவனை கைவிட்டுடும் ஆகினாலே குருவையோ ஆச்சாரியனையோ என்றுமே மறக்கக்கூடாது அதுதான் கல்யாண பத்திரிக்கையெல்லாம் போட்டால் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு ஆச்சாரியனுடைய அனுகிரகத்துடன் அப்படின்னு போடுறோம் இந்த நாளில் குழந்தைகள் தானாகவே கல்யாணங்களை தீர்மானிச்சுட்டாலும் கூட பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு அப்படின்னு போடுறது தான் வழக்கம் அப்படின்னு வச்சுட்டுருக்கோம் அதே போல் ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்துடன் போடுறதுங்கிறது வழக்கம்னு இல்லை அது கடமை ஆச்சாரிய போய் சொல்லணும் பிறகு பத்திரிக்கையில் போடணும் முதல் பத்திரிக்கையை ஆச்சாரிய நடத்திலே வாங்கிட்டு பிறகு ஆரம்பிக்கணும் அப்படி ஆச்சாரியாவில் தினமும் நினச்சி பார்க்கணும் இப்போது இந்த குரு பூர்ணிமா தினத்திற்கு பிறகு அவர்கள் சாத்துர்மாசியம் அப்படின்னு அனுஷ்டிப்பா அந்த சாத்துர்மாசிய விரத தினத்தில் மத்தியத்தில் ஒரு நாளைக்கு போய் பிக்ஷாவந்தனம் பண்ணுறது அப்படின்னு வழக்கத்தில் வச்சுக்கணும் குடும்பத்தில் நம் வாழ்க்கையில் அவர்களுடைய ஆலோசனை அவர்களுடைய வழிகாட்டுதல் மிக அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவது தான் பிக்ஷாவந்தனம்னு பேர் அதை செய்யணும் அதேபோல் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த படிப்பு சொல்லி கொடுத்த குருவை மறக்கவே கூடாது அப்படிங்கிற தர்மத்தை தான் இந்த நாம் பார்த்துன்னு காண்பிக்கிறது தௌமியர் என்கிற மகர்ஷிக்கு மூன்று மாணவர்கள் ஆருணி உபமன்யு வேதம் ஆருணி என்பவருடைய சரித்திரம் நமக்கு என்ன தர்மத்தை காண்பிக்கிறது அப்படின்னா தேகத்தை கூட குருவுக்காக தியாகம் பண்ணுவதற்கு தயாராக இருக்கணும் என்கிற தர்மத்தை காண்பிக்கிறது வரப்பை அடைச்சிட்டு வர சொன்னார் அது அடைக்க முடியலைங்கிறதுனால தானே படுத்துக்கொண்டும் அந்த வரப்பை அடைச்சார் ஆருணி அப்படி தன்னுடைய தேகத்தை கூட குரு சொன்ன காரியத்தில் தியாகம் பண்ணுவதற்கு தயாராக இருக்கணும் என்கிற தர்மத்தை அந்த சரித்திரம் காண்பிக்கிறது ஆகையினாலே தான் உத்தாலகர் என்கிற மகர்ஷியாக பிரகாசிக்கிறார் ஆருணி அதே போல என்கிறவரும் ஒரு லகுவான ஒரு சாப்பிடுவதாக இருந்தாலும் கூட குருவுனுடைய அனுமதி பெற்று நாம் செய்யணும் எந்த காரியத்தை செய்தாலும் குருவுனுடைய அனுமதியை பெற்று செய்யணும் என்கிற தர்மத்தை இந்த உபமன்யனுடைய சரித்திரம் காண்பிக்கிறது அதே போல் அடுத்த மாணவன் வேதகானு பேர் அந்த வேதகா என்கிற மாணவனுடைய சரித்திரம் நமக்கு என்ன காண்பிக்கிறது அப்படின்னா ஒரு காரியத்தை நம்மால் செய்ய முடியுமோ செய்ய முடியாது. குரு சொல்லியிருக்கார் அப்படின்னா அதை செய்யணும் செய்ய ஆரம்பித்தால் அந்த காரியம் முடிஞ்சுடும் அந்த குருவனுடைய அனுகிரகத்தினாலே குரு சொன்னால் அதை தட்டாமல் அப்படியே செய்யணும் இல்லை என்னால் அது முடியாது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது குரு என்ன சொன்னாலும் அதை அப்படியே கடைபிடிக்கணும் என்கிற தர்மத்தை தான் வேதம் என்கிற மாணவனுடைய சரித்திரம் காண்பிக்கிறது அப்படி அந்த அஸ்வினி தேவர்களை ஸ்தோத்திரம் செய்து உபமன்யுவானவர் கண் பார்வையை அஸ்வினிதேவர்களுடைய அனுகிரகத்தினாலே சயேவமுக்துபியம் லப்தச்சுரூபாயசகாசம் ஆகமிய அபியவாத கண்பார்வை நன்றாக தெரியறதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அஸ்வினிதேவர்களுக்கும் நமஸ்காரம் பண்ணி குருவுக்கும் வந்து நமஸ்காரம் செய்து அபிவாதனம் பண்ணினார் உபமன்யு ஆச்சே சிரீத்திமார் ரொம்ப சந்தோஷப்பட்ட எந்த ஒரு ஆகாரமும் என்னிடத்துல சொல்லாமல் நீ சாப்பிடக்கூடாது என்கிற தர்மத்தை நீ கடைபிடிச்ச ரொம்ப சந்தோஷம் நீ சௌக்கியமாக இருப்ப அப்படின்னு ரொம்ப பிரீத்தியோடு கூட தௌமியரானவர் சொல்லி ஆஹ சைனம் அவரை பார்த்து அனுகிரகம் செய்கிறார் தௌமியர் யதாஸ்வினாவா ஹது ததாத்வம் ஸ்ரேயோ வாப்ஷி அஸ்வினி தேவர்கள் இப்போது சொன்னாலே உனக்கு ஆசீர்வாதம் பண்ணினாரே அது அப்படியே சத்தியமாக ஆகட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இனி கண் சம்பந்தமான எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது உனக்கு மாத்திரமில்லை உன்னுடைய வம்சத்தவர்கள் அத்தனை பேருக்கும் கண் கோளாரே ஏற்படாது சர்வேஜத்தை வேதா பிரதிபாசியந்தி சர்வானித தர்மசாஸ்திராநீதி அது மாத்திரமில்லை உனக்கு அனைத்து வேதங்களும் அனைத்து புராணங்களும் தர்மசாஸ்திரமும் உனக்கு தானாக ஸ்புரிக்கட்டும் நான் சொல்லி கொடுப்பது உனக்கு மிக குறைவாக இருந்தால் உனக்கு அனைத்துமே உன்னுடைய மனது காண்பிச்சிடும் அப்படின்னு அனுகிரகம் செய்கிறார் தௌம்யேஷா தசா பி பரீக்ஷா உபமன்யோ அப்படி உபமன்யுவுக்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு பரீட்சையாகவே அமைஞ்சது அதேனாலே அவருடைய வாழ்க்கையில் கடைசி வரையிலும் நல்ல பார்வை திறன் நல்ல நேத்திர சக்தியை அடைஞ்சார் உபமன்யோ என்று அந்த சரித்திரத்தை முடித்து அதாபர சிஷியா தஸ்யவ ஆபோதஸ்ய தௌம்யசிய வேதோ நாமா வேதகான இன்னொரு மாணவன் அவனுடைய படிப்பு காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது அதை சொல்கிறேன் என்று வியாசர் மேற்கொண்டு சொல்கிறார் அடுத்த